நேர்களுக்கு வணக்கம் தின மருத்துவக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பால மேலு மலைச்சிக்கலை போக்க கூடிய எளிய நாட்டு மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க மலைச்சிக்கல் பழச்சிக்கலை உண்டாக்கும் அதுக்கு கீரைகள் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு வந்தாலே மலைச்சிக்கல் எளிதில் நெங்கிவிடும் நாட்டு மருந்து கடையில வித்து கிடைக்கும் இஸ்போகல் வித்து வாங்கி இரவு தூங்குமன் ஒரு தேக்கரண்டி அளவு வாயிலிட்டு வெந்நீர் பருகி வந்தாலே காலையில் ம எளிதாக கழியும் எப்படிப்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் நீங்க விடும் என்னையர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்